நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் கொல்லு சாதம் செய்ய தேவையான கொல்லு ஒரு கப் வடித்த சாதம் ஒரு கப் காய்ந்த மிளகாய் ஆறு கடுகு ஒன்றரை ஸ்பூன் பெருங்காய்தூள் கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ட்ரை ஃபேன் வச்சுருவோம் அதில் கொள்ளு போட்டுட்டு நல்லா வருத்துருவோம் நல்லா மனமாக வாசனை வரும் இல்லையா வருந்தது தெரியும் நமக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம் அந்த பேன்லையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதோ காஞ்ச மிளகா கிளியே போட்டு அதை அந்த எண்ணெயிலே வறுத்துடலாம் அந்த மிளகா காஞ்ச மிளகாவையும் இந்த கொள்ளோடு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கலந்து மிக்சியில் போட்டு அதை பவுடர் பண்ணிவிடுவோம் நாங்கள் சாதம் அடிச்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காஞ்சதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுல கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஒன்று போடுவோம் கருவேப்பிலை போட்டுல பெருங்காயத்தூள் போட்டு பொறிஞ்சதும் இந்த சாதத்தை அதில் கொட்டிடுவோம் சாதத்தை கொட்டி அதில் கலந்துருவோம் கலந்துட்டு இந்த கொல்லு பவுடர் பண்ணி வச்சுருக்க கொல்லு காஞ்சி மிளகாய் உப்பு போட்டு அதையும் இதை போட்டு கலந்துருவோம் சாதத்தோடு கலப்போம் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் உப்பு ருசியைக்கு பார்த்துப்போம் கரெக்டாக இருக்குன்னா விட்டு இல்லை இல்லைனா கொஞ்சம் உப்பு ஊற்றுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொல்லு சாதம் தயார்